இப்பூவுலகில் அறிமுகம் செய்து பல சாதனைகள் படைக்க தூண்டிய என் அன்னையின் அடிபணிந்து என் உரையை தொடங்குகின்றேன் அன்னையினும் மூத்தவளாய் என் சிந்தையை செழுமையாக்கி சந்தங்கள் பலதொடுத்து பிந்தைகள் உரிய செய்த என் அன்னை தமிழுக்கு முத்தான முதல் வணக்கம் இப்பகுதியிலே நல்லதொரு கள்ளிச் சேவை ஆற்றிக்கொண்டிருக்கும் இப்பள்ளியின் நிர்வாகி அவர்களுக்கும் இப்பள்ளியின் அச்சாணியாய் விளங்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்தியாவின் எதிர்கால தூண்களாக மாமேதைகளாக விஞ்ஞானிகளாக அறிஞர்களாக வளரவிருக்கும் இளம் பிஞ்சு உள்ளங்களுக்கும் இந்த பிஞ்சுகளை இந்த பள்ளிக்கு அனுப்பி அவர்கள் வாழ்வையில் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கனவோடு உங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் பையில் அனுப்பியிருக்கும் பெற்றோர்களுக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு விழாவில் குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஆசையோடு வந்திருக்கிறீ ட்ராமாவெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம்னு வந்திருந்தா உங்களை உட்கார வச்சு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இது நல்லா இருக்குமா நீங்களே யோசிப்பீ என்னடா குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடும் அதை பார்க்கலாம்னு வந்தால் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து மைக்க முடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளெலாம் ஒரு வெறுப்பாக இருக்கும் எனக்கும் உங்கள் நிலமை புரியுது இருந்தாலும் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை வர சொல்லிட்டாங்க நானும் வந்துட்டேன் வந்த இடத்துல கையில் மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிவிட்டாங்க சரி அவங்க சொன்ன ஒரு மரியாதைக்காக ஒரு நாலு வார்த்தை பேசுகிறோமா இல்லையா ஆமாவா இல்லையா நீங்கள் ஆமான்னு சொல்லி என்னென்னா பேசுகிறேன் ஆமாவா சரி ஓகே அப்போ ஒரு நாலு வார்த்தை பேசிடுவோம் இப்போ மாணவர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வர்றாங்க இன்னையா இது ஒரு கேள்வி படிக்கத்தான் வர்றாங்க அப்படிங்கிறீங்களா சரி படிக்க வர்றாங்க படிச்சுட்டு மாணவர்கள் என்ன பண்ண போறீங்க எதுக்காக படிக்கிறீங்க படிச்சு முடிச்சு வழியில் வந்தாத்தான் வேலை கிடைக்கும் சரி எதுக்கு வேல பார்க்கணும் வேலை பார்த்தா தானே சம்பளம் கிடைக்கும் சரி சம்பாரித்து என்ன வேணா போறியே என்னையாது சம்பாரித்தா தான் காய் நிறைய காசு இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதுக்காகத்தான் சம்பாதிக்கிறோம் ஆக பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படித்தானே அப்படி பார்த்தா இப்போ பணம் வைத்திருக்கக்கூடிய எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா நம்ம கண் கூட பார்க்குறோம் எவ்வளவோ பணக்காரர்கள் எஸ்டேட் இருக்கும் பங்களாக இருக்கும் காரு வசதி எல்லாமே இருக்கும் ஆனாலும் பார்த்தா நைட்டில் படுத்தாங்கன்னா தூக்கம் வராது ஏதேனும் பிரச்சனைகளை உழைச்சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது பணம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படி நம்ம ஒத்துக்க முடியுமா முடியாது ஏன்னா பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அவர்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா வாழ்க்கையை வாழ தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறதே உண்மை அது எப்படி வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அதுக்கு சில தகவல்கள் இருக்குது அதைத்தான் அப்போ நான் சொல்ல போகிறேன் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இப்போ ஒருத்த வீட்டுக்கு நம்ம சாப்பிட போகிறோம் அவ என்ன பண்ணுறாங்க ஒரு இலை எடுத்து போட்டு சாப்பாடு போடுறக்கா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம சரியான ஒரு பசியில் இருக்கிறோம் சரி போய்ட்டுமே அவங்களும் சாதத்தை எடுத்து வைக்கிறாங்க இலை நிறைய சாகத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு எப்படி இருக்கும் ஐயா இப்பொழுது பசியோட நான் வந்து உட்காந்துருக்கேன் இப்படி சாகத்தை எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறியா அது எதாவது போட்டா சாப்பிடலாம் என்ன ஏதாவது வெறும் சாதத்தை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போமா மாட்டோமா இதை போல் தான் இன்றைய கல்வி நிலை உள்ளது இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்க வரைய என்ன பண்ணுறாங்க ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க பரிட்சை வைக்கிறாங்க மார்க் போடுறாங்க நல்லா படிக்கிறீங்க தேடிடுறீங்க அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் பாஸ் பண்ணுறீங்க மார்க் பரிட்சை வைக்கிறாங்க மார்க் இந்த வேலை நமக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம நல்லா படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம் படிச்சுக்கிட்டே ஆக படிப்பு ஒன்று தான் வாழ்க்கைன்னு வச்சு நம்ம படிப்பு மட்டுமே கவன செலுத்திக்கிட்டு இருக்கோம் அதுதான் அந்த சாதம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறும் சாதம் மட்டுமே சாப்பாடு அல்ல வெறும் படிப்பு மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி நல்ல பசியோடு உட்காந்து நீங்கள் போட்டாரு அதில் கொஞ்சம் சாம்பாரை எடுத்து ஊற்றுறாங்க எப்படி இருக்கும் ஆடாடா இவ்வளவு பசியோடு வந்து உட்காந்தா நல்லவேளை சாம்பாரை ஊற்றுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு கட்டுக்கட்டுவோமா மட்டும்மா அதுபோல் உங்களுடைய கல்வி என்கின்ற சாதத்தில் ஒழுக்கம் என்கின்ற சாம்பார் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள் அது எவ்வளவு தித்திப்பாகவும் உங்களுக்குள் எவ்வளவு ஒரு திருப்தியையும் கொடுக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா ஒழுக்கமின்மை காரணமாக தான் இன்றைக்கு நாட்டில் ஏகப்பட்ட தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு விதமான தவறுகள் நடந்து அதை செய்திகளாக வந்துக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த ஒழுக்கமின்மை அப்படிங்கிறத இந்த ஒழுக்கத்தை நாம் ஒரு கல்வியோடு சேர்ந்து கற்றுக்கொண்டோமானால் நல்ல ஒழுக்கம் உள்ள நபர்கள் நாட்டில் நிறைந்திருந்தார்கள் என்றால் குற்றங்கள் முற்றிலுமாக குறைந்துவிடும் ஆக நம்ம என்ன பண்ணணும் வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிடாமல் ஒழுக்கங்கிற சாம்பாரையும் அதை ஊற்றி சாப்பிடணும் சரி சாதத்தையும் சாம்பாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட ஏதாவது வச்சா ஒரு பொரியல் வச்சா நல்லா இருக்குமா இல்லையா அப்போ பொரியல் அப்படிங்கிறது நம்முடைய நண்பர்கள் வட்டாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க நல்ல நண்பர்கள் உங்களுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழுமையாக இருக்கும் கெட்ட நண்பர்கள் தீய நண்பர்கள் உங்களுடன் இருந்தால் உங்களை அதல பாதாளத்துக்கு அவர்கள் அழைத்து சென்று விடுவார்கள் உங்களுடைய வா வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடன் வைத்திருங்கள் அந்த பொறியியலை போல சரி பொறியியல் வச்சாச்சு கூடுதலாக ஒரு கூட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடலாமா இல்லையா அந்த கூட்டுங்கிறத நாட்டு பற்று அது என்ன நாட்டுப்பற்று நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த நாட்டில் நம்ம இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நம்ம நாட்டுக்கு நம்மளால் முடிந்த ஏதேனும் ஒரு சில சேவைகளை நம்ம செய்யலாம் நம்ம போய் என்ன செய்ய முடியும் நாட்டுக்கு அப்படின்னு யோசிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு மரத்தை நம்ம வளர்த்தோம்னா அதுவே நம்ம நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை ஏன்னா இன்றைக்கி சுற்றுப்புற சுகாதாரங்கிறது பெட்டு போய் கிடக்குது வீட்டுக்கு வீடு மரம் வளர்த்தே ஆகணும் ஒவ்வொரு நபரும் ஒரு மரத்தை வளர்க்கணும் அந்த வகையில் நீங்கள் ஒரு மரத்தை வளர்த்தீங்கன்னா அதுவே நீங்கள் நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சேவையாக இருக்கும் அது மட்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக பேணி பாதுகாக்கணும் ஒரு குப்பை கிடக்கு எடுத்து ஒரு குப்பை தொட்டில் போடணும் நம்ம குப்பையெல்லாம் இன்றைக்கி வந்து நகராட்சியில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு நம்ம அந்த குப்பைகள்லாம் சேகரித்து அவங்கள்ட கொடுக்கணும் இதுபோல் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய நாட்டையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தையும் நம்ம வந்து சுகாதாரமாக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை ஒரு கூட்டம் வச்சாச்சு சரி இந்த ரசம் கொஞ்சம் ஊற்றுனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் வெறும் சாம்பார் ஊற்றி எவ்வளோ நேரம் அந்த ரசம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் அது எப்படி ஆரோக்கியத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டாம் சாப்பிடும்போது வாயை மூடி நல்லா மென்று சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படை காரணம் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நோயே வராது அப்போ ரசமும் ஊற்றியாச்சு சரி ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே கொஞ்சம் நல்லா நொறு நொறுக்குன்னு அந்த அப்பளங்கிறது அன்பு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் அனைவரும் உங்களிடமும் அன்பு செலுத்துவார்கள் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருப்பது அன்பு ஒன்று தான் அன்பு எல்லோரிடமும் அன்பாக பழக பேச பழகி கொண்ட நம் வாழ்க்கை எப்போதும் அன்புமயமாக ஆனந்தமயமாக இருக்கும் அதனால் அந்த அப்பளம் வச்சு அந்த சாப்டா.. அந்த சாப்பாடு எப்படி நல்லா இருக்குமோ அது மாதிரி இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் சரி இவ்வளோதான் பண்ணியாச்சு ஒரு பாயசம் போட்டால் எப்படி இருக்கும் அடாடாடா நினைக்கும் போதே வாயில நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்கும் பாயசம் போட்டால் சாப்பாடு நல்லாயிருக்கும் அந்த பாயசம் மாதிரி நீங்கள் எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது சிரிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் உங்களை கஷ்டப்படுத்தவே முடியாது அதைத்தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க உன்னை மீறி உன்னை யாராலும் கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அனுமதிக்காத வரை உங்களை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது நீங்கள் திடகாத்திரமாக நான் இப்படி தான் இருப்பேன் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நீங்கள் முடிவு உங்களை யாராலேயும் கஷ்டப்படுத்த முடியாது அதனால் அவன் வந்து அதனால் கஷ்டமாயிடுச்சு அவன் அதை சொல்ல நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது நீங்கள் நினைத்தால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம் அந்த பாயசம் எப்படி தித்திப்பாக இருக்குமோ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சரி பாயசம் போட்டாச்சு கடைசி அந்த மோர் ஊற்றி சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட்டதுக்கு ஒரு நிறைவு இருக்கும் இல்லைனா அது என்னமோ அறவுரை எந்திரிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு மோரை ஊற்றி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மோர் மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் இப்போ பால் இருக்குது பாலை காய்ச்சிரம் அதில் ஓர ஊற்றுறோம் தயிர் அந்த தயிரில் தண்ணியை ஊற்றி கடைஞ்சி அதில் இருக்கிற வெண்ணெய் எல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த மோர் இருக்குது பாருங்க அடடா அது உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு வசு தெரியுமா அந்த மோர் போல் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் அது எப்படி தெளிவான எண்ணம் நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் இருந்தால் கெட்டது நடக்கும் இதுதான் சத்தியமான உண்மை அதனால் நல்ல எண்ணங்களை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள் எப்போதுமே நல்லதே நினைக்கணும் அது தனக்கான வேலையாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களுக்கான ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தால் நமக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோடு நாம் வாழ்க்கையில் மேலும் முன்னேற வேண்டும் அந்த மோர் சாதம் சாப்பிடும்போது ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா சின்னன்ற வச்ச உடலை என்னது ஆ ஊருகா அந்த ஊறுகாயை வந்து எடுத்து வச்சோம்னாலே இந்த சாப்பாடு அந்த மோர்சாதம் எவ்வளவு டேஸ்ட்டு அதனுடைய டேஸ்ட்டே மாறி போயிருந்தோம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சாப்பிட்ற சாப்பாடு ஒரே மாதிரியான போக்கில் போய்கிட்டு இருந்தது இந்த ஊறுகாய் எடுத்து வச்ச உடனே அப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுபோல் உங்களுடைய தர்ம காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் ஆனால் ஊறுகாய் வந்து நம்ம கொஞ்சமாக தான் தொட்டுக்குவோம் அதுமாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தர்மமும் அளவோடு செய்யுங்கள் அளவுக்கு மீறி தர்மம் செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா வயதானவர்கள் இதற்கு மேல் நம்மால் செயல்பட முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக தர்மங்கள் தானங்கள் கொடுங்கள் நல்ல ஆரோக்கியமாக திலகாத்திரமாக ஒரு மனுஷன் இருக்கேன் அவன்கிட்ட போய் ஒரு நூறுரூவாய் கொடுக்குறியே அந்தால் வாங்கிட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா ஏன் நூறுரூவாய்தான் கொடுப்பியோ அதுக்கு மேலே கொடுக்க மாட்டியோ அப்படின்னு கேட்பேன் அதுபோல் உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு நாம் தானம் செய்வதன் மூலமாக அவர்களை நாம் சோம்பெறிகளாக்குகிறோம் அதனால் அவர்களெல்லாம் உழைக்கட்டும் உழைத்து முன்னேறட்டும் வயதானவர்கள் இதற்கு மேல் செயல்பட முடியாது என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு தாராளமாக தர்ம காரியங்கள் தர்ம தான தர்மங்கள் செய்யுங்கள் இதுபோல் இத்தனை விஷயங்களையும் உங்களுக்குள் நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டால் நீங்கள் வெறும் எந்திரங்களாக படிப்பை படிப்பை மட்டுமே சுமந்து கொண்டு வெளியில் வரும் எந்திரங்களாக வராமல் நல்லதொரு மனிதர்களாக நீங்கள் வெளிவருவீர்கள் இன்றைக்கி கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு மாணவர்கள் வெளியில் வரும்போது நிறைய பட்டங்களை அள்ளிக்கிட்டு வர்றாங்க ஆனால் எல்லோரும் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சுருக்கேன் எனக்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அதில் ஃபஸ்ட் கிளாஸ் இதில் அந்த கிளாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த மனிதத்தன்மை அப்படின்னா என்னங்கிறது தெரியலை ஏன்னா அதை நம்ம சொல்லி கொடுக்கல அதுதான் உண்மை படி படி படின்னு சொல்லி அவங்கள படிக்க வச்சு படிக்க வச்சு ஒரு படிப்பாளிகளாக படிக்கக்கூடிய எந்திரங்களாக அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறோமே தவிர அவர்கள் இத்தனை பண்புகளும் உடைய ஒரு மனிதராக அவர்கள் பெரிய வரிவதில் இல்லை அது அவங்கள சொல்லி குத்தமில்லை ஏன்னா நம்ம அந்தமாரி தான் உங்களுக்கு கல்வியை நம்ம பூட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இதுபோன்ற கல்வி முறைகளை நாம் செலுத்தி இந்த மாணவர்களை எதிர்கால சந்ததிகளை ஒரு சிறந்த மனித குலத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஆயத்தமாக நம்முடைய கல்வியை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சரி இவ்வளவு சாப்பாடு நீங்கள் செஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டே சாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் வந்து ஒரு விஷ பாட்டில் கொண்டாந்து வைக்கிறீங்க அந்த பாட்டில் நல்லா விஷம் இருக்குது அதை கொண்டாந்து என்ன வைக்கிறீங்க அந்த சாப்பிட்றவருக்கு எப்படி இருக்கும் ஏய்யா இவ்வளவு சாப்பாடையும் நல்லா தரமாக செஞ்சு வச்சுட்டு இதையயா கொண்டாந்து நீங்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்மளை ஒரு முறை முறைக்க மாட்டார் திட்டி தீத்துட மாட்டார் அந்த மாதிரி நீங்கள் இவ்வளவு விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்ல ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த பக்கத்தில் இப்போ புதுசாக வந்திருக்கிற எல்லாரு கையிலையும் கிணிங் கிணி கிண் கற்றுக்கிட்டே இருக்க பாருங்கள் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷம் அது இருந்துச்சுன்னா போதும் இது ஒட்டு மொத்தத்தையும் அது மொத்தமாகவே அழிச்சிடும் அதனால் அந்த செல்ஃபோனுங்கிற விஷத்தை தூக்கி குப்பையில் போட்டுருங்க அது வேண்டாம் என்னையா இப்படி சொல்கிறிய ஸ்கூலுக்கு வரலை லீவு போட்டோம் ஒரு ஹோம் வேணும் கேட்கணும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணித்தான் கேட்கணும் அதுக்கு செல்ஃபோன் வேணும் இன்னும் சொல்ல ஸ்கூல்லேருந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் கூட செல்ஃபோனில் தான் அனுப்புகிறார்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் அதை போய் இப்படி விஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மைதான் அந்த விஷம் உங்கள் பெற்றோர்களிடம் இருக்கட்டும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் அதை வாங்கி அதில் உள்ள விஷயங்களை பார்த்துவிட்டு அதை பயன்படுத்திவிட்டு அவர்களும் திருப்பி கொடுத்து விடுங்கள் அது விஷமாக இருக்காது உங்களுக்கு என்று தனியாக ஒரு செல்போன் உங்கள் கையில் வந்தால் கண்டிப்பாக அது விஷமாகத்தான் மாறும் அதனுடைய தன்மையை அது காட்டிவிடும் அதனால் மாணவர்கள் தயவு செய்து எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்க கேட்கவே கேட்காதிங்க ஏன்னா அது ஆரம்பத்தில் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் பார்க்கறதுக்கு வேடிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை உண்மை அது ஏன்னா இன்றைக்கி நிறைய தவறுகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இடங்களில் போய் அந்த தவறு செய்தவர்களிடம் விசாரிக்கும்போது அவங்க சொல்கிற எல்லாமே செல்ஃபோனில் நான் அதை பார்த்தேன் அது மாதிரி செஞ்சேன் இது மாதிரியான ஒரு தகவல் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது அதனால் செல்ஃபோனுங்கிறது நம்ம அழிக்கக்கூடிய ஒரு விஷம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறக்கு பதிலாக அம்மா எனக்கு கொஞ்சம் ஒன்று விஷம் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேளுங்க ரெண்டு ஒன்றுதேன் பெற்றோர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பெர்தேக்காக ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு விஷத்தை வாங்கி கொடுங்க ரெண்டு ஒன்றுதேன் விஷம் வந்து அந்த குழந்தைய அப்போவே கொண்டுறோம் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிரோடு வச்சுருந்து எல்லாத்தையும் அவங்களுடைய பண்புகளெல்லாம் அழிச்சிட்டு கடைசியாக கொள்ளும் ரெண்டு ஒன்று அது எது உங்களுக்கு நல்லது நீங்களே பார்த்துக்குங்க அதனால் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷத்தை தூக்கி போட்டுட்டு இது போன்ற பண்புகளையெல்லாம் உங்களுக்குள் வளர்த்து கொண்டால் நீங்கள் மிக பெரிய மிக நல்ல ஒழுக்கமுள்ள நாட்டுப்பற்று மிக்க ஆரோக்கியமான நல்ல எண்ணங்களோடும் தர்ம சிந்தனைகளோடும் நிரம்பிய ஒரு அற்புதமான ஒரு மனிதராக நீங்கள் கல்லூரியை முடித்து வெளியில் வரும்போது மிகச்சிறந்த ஒரு நபராக வெளிவரலாம் இப்போதைக்கு இது போதும் ஏன்னா அடுத்த நேரம் வாங்கிக்கிட்டே இருக்குது குழந்தைங்கள்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க அவங்களோட டான்ஸ்லாம் பார்க்க நீங்களும் ஆவலோடு இருக்கிறீங்க இதுக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இது அதற்கான நேரம் அல்ல ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அங்கே வந்து கேட்டேன் இந்த மாதிரி மீட்டிங் நான் பேச வந்திருக்கிறேன் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எவ்வளோ நேரம் பேசட்டும் நீங்களே சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த வரிசையில் முதல்ல உட்காந்துருந்த ஒரு நாள் எழுந்திரிச்சார் ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க பிரச்சனையே கிடையாது நாங்கள் அரை நேரத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நீங்கள்லாம் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய பேச்சை இத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்